வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியில் அணு கீர்த்தனா எங்கு ஒரு நூலகம் திறக்கப்படுகிறதோ அங்கு ஒரு சிறைச்சாலை மூடப்படுகிறது ஆம் எங்கு ஒரு நூலகம் திறக்கப்படுகிறதோ அங்கு ஒரு சிறைச்சாலை மூடப்படுகிறது என்கிறார் சுவாமி விவேகானந்தர் நன்றி வணக்கம்